அவரது நண்பர் அவருக்கு ஒருவர் கூறினால் தும்மியவர் பாலகம் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டுவானாக உங்கள் நிலையை சீராகுவானாக என்று கூறட்டும் என்று நபி சொல்லுல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு இரண்டு இரண்டு நான்கு